வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் உற்பத்தி காண்டம் தவங்கான் படலம் தீது அருமுனி மைந்தர் செல்லலும் அது போலின் மாதவ நெறி நிற்கும் மலைமகள் தனியன்பும் காதலும் எனை ஓர்க்கும் காட்டுதல் அருளாகி சோதனை புரிவாரின் துண் என எழல் உற்றான் சரிதுவருடையாளன் சிகையினன் அணிநீற்றன் குறியினன் ஒளிர் நூலன் குண்டிகையசை கையன் உரைப்பனி கதிர் போற்றும் ஓலையன் உயர்கோலன் மறைப்பையில் முதியோர்போல் வடிவீது கொடு போனான் போயினன் இமயத்தில் புவனமொடு உயிர் நல்கும் தாய் தளர்வொடு நோர்க்கும் சாலையின் இடைச்சாரத் தூயவர் இவரென்றே தோகையற் கடை காப்போர் ஆயவர் பலர் வந்தே அடி தொழுது உரை செய்வார் தளர் நடை முதியேறி தடவரையடை சேரல் எளிது அலையடிகள் வந்து எய்தியது எவன் என்ன பழமலையரசன் தன் மகள் புரி தவ நாடற்கு உளம் உடன் இவன் வந்தேன் உவகையின் உடன் என்றான் எந்தலுமினிது என்றே இமையவள் இடை சில்லோர் சென்றனர் கிழவோன் தன் செயலினை அறை காலை ஒன்றிய முதியோர் ஏல் உய் குதிரியவன் என்ன நின்றதோர் பெரியோனை நேரிழை முனம் உயத்தார் வைத்தார் உய்தலும் இவரெந்தைக் குருபருவினரென்றே பத்திமைப்படுபாலாற் பார்ப்பதி தொழலோடும் மித்துணை என நின்ற விசையை ஓர் தவிசிட்டு நித்தனை உரைவித்தாள் நிமலையும் மயல் நின்றாள் அப்பொழுது உமை தன்னை ஆதரவோடு பாரா உன் திருநலன் அழிவு எய்த மெய்ப்படு தசைவொல்க மிகு தவம் முயல்கின்றாய் எப்பொருள் விழை உற்றாய் எண்ணியது உரை என்றான் முடிவிலான் இவை உரைத்தலும் விசையை முகம் நோக்கி கொடியின் மொல்கிய நுசுப்பூடை உமையவள் குறிப்பாலே கடித நீங்கு இவர்க்கு எதிர்மொழியீக எனக் கண்காட்ட அடியற்கு இது பணித்தனள் என அறிந்து அவள் சொல்வாள் மண்ணுயிற்குயிராகிய கண்ணுதல் மணம் செய்து தன்னிடத்தினில் இருத்தினன் கொள்வதே தான் உன்னி கண்ணிமைத்தவமியற்றினென்று காதலி கூற முன்னவர்க்கு முன்னானவன் நகைத்திவை மொழிகின்றா புவியளித்து அருள் முதல்வரும் நாடரும் புனிதன் தான் இவள் தவத்தினுக்கு எய்துமோ எய்தினும் இணையாளை அவன் விருப்பொடுவரையுமோ உமை அவள் அறியாமே தவம் இயற்றின எளியனோ சங்கரன் தனக்கு அம்மா அல்லல் பெற்றிடன் ஓற்றிடு பகுதியாலாம் பால் ஒன்று இல்லை இத்துணை பெறல் அரும்பொருள் இவற்கு எளிதாமோ பல்பகல் தனதழில் நலம் பரிதுபட்டன என்றோ ஒல்லை இத்தவம் விடுவதே கடன் இனி என்றான் இந்த வாசகம் கேட்டலும் எம்பிரார்க்கு இவரன்பர் அம் தன் என்று உன்னினன் அறியேனால் வந்து வெம்மொழி கூறுதல் எனச் சின மனம் கொண்டு நொந்து உயிர்த்து நான் நீக்கியே பொறாது உமை நுவல்கின்றாள் முடிவிலாது உரை பகவன் என் வேட்கையை முடியாது விடுவன் எண்ணினும் தபத்தினை விடுவனோ மிக இன்னம் கடிய நோன்பினை அளப்பு இல செய்து உயிர்கழிப்பேன் நான் நெடுது மூத்தலின் மயங்கினை பித்தனோ நீ என்றாள் ஈட்டுமார் உயிர்த்தொகையலாம் அளித்த வழிவை கூற மீட்டும் ஓர் புணர்ப்பு உன்னியே மாது நீ குற்ற நாட்டம் மூன்று உடைப்பிஞ்சகன் வளர்த்தியல் நன்று ஆய்ந்து கேட்டிலாய்கொலாம் உணர்த்துவனகு எனக் கிழக்கின்றான் ஆடை தோல் விடை ஏறுவது அணிகலம் அற என்பு கேடியில் வெண்டலை மாளிகை கேடலின் மறுப்பு என்ன ஓடு கொள்கலம் உன்பலி நஞ்சு உலப்பு உற்றோர் காடு அதே நடம் புரியிடம் கண்ணுதல் கடவுட்கே வேய்ந்து கொள்வது வெள்ளருக்கு கருகு நீர்வியன் கொன்றை பாந்தல் நொச்சியே மத்தமென்று இனையன பல உண்டால் சாந்தம் வெண்பொடி சூலம் மான்மழு துடித்தழல் அம் கை ஏந்துகின்றது பாரியிடம் சூழ்படை இரையோர்க்கே அன்னை தாதை கேள்வடிவொடு குணங்களில் அணையான்கு இன்னவாகிய பலவளன் உண்டு அவை தாம் நின்னவாகவோ தவம் புரிந்து எய்தனை நெடும் தொல்சீர் மன்னன் மா மகற்கு இணைவதே இத்துணை வழக்கு என்றான் புறங்கண் மூன்றினையும் மட்ட புங்கவன் இணைய கூற வரம் கண்மேதகையவெற்பின் மடமையில் கேட்டலோடும் கரங்களால் செவிகள் பொத்தி கண்ணுதல் நாமம் போற்றி இறங்கி வெம்சினத்தலாகி இடர் உழந்து இணைய சொல்வாள் கேட்டியால் அந்த நாள் கேடிலா எம்பிராந்தன் மாட்டு ஒரு சிறிதும் அன்பு மனத்திடை நிகழ்ந்தது இல்லை காட்டு ஒரு புள்ளின் சூடல் கவருவான் புதன் மேல் கொண்ட வேட்டுவன் இயல்போல மேலோன் வேடனீ கொண்ட தன்மை நேசமிலாது தக்கன் நிமலனை இழித்து நின் போல் பேசிய திறனும் அண்ணான் பெற்றதும் கேட்டிலாயோ இசனை இங்கன் என் முன் நிகழ்ந்தனையின் நாள் காருமாசருமறைகள் ஏதுமாய்ந்திலை போலும் என்றே முறைப்படு சுருதியெல்லாம் மொழியினும் அதுவே சார்வா உருகிலராகிப் பொல்லா ஒழுக்கமே கொண்டு முக்கண் இறைவனை இகழ்ந்து முக்தி எய்திடாது உழல முன்னாள் மறையவர் பெற்ற சாபம் நின்னையும் மயக்குறாதோ தாதையாய் தம்மை நல்கித்தன் தன் தொழிற்கு உரியனாகி ஆதியாய்த் தங்கட்கின்றிய அமை ஊராச்சிவனை நீங்கி ஏதிலார் பக்கமாகியில் ஒழுக்கு இறந்தாற்போலும் வேதியர் முறையே செய்தாய் வெறுப்பது என் நின்னையானே ஆயினும் மறையோர் தம்மின்னர் மறைமுறையே வேடம் தூய நதாங்கியம் கோண் தொண்டு செய்வோரும் உண்டால் நீ அவர் தன்மை தாயும் நித்தனை இகழ்ந்தாய்னில் தீய வருவனைப் போலில்லை அவுணர்தம் திறத்துமாதோ வேண்டுதல் வேண்டிடாமை இல்லதோர் விமலன் தன்மை ஈண்டு நீ இகழ்ந்தையெல்லாம் யாரையும் அளிக்கு அன்பு பூண்டிடு குறி காணற்றால் புகழ்ச்சியாமன்றி முக்கன் ஆண் தகை இயற்கையெல்லாம் மார்க்கொலோ அரியகிற்பார் போதனே முதலாய் உள்ள புங்கவர் வழிபட்டியத்தவேதமில் இறைமையாற்றல் யாவையும் புரிந்தநாதன் காதலும் வெறுப்பும் இன்றி கருணிசை நிலைமையே காண் பேதை நீ இகழ்ச்சியே போல் பேசிய தன்மையெல்லாம் இம்முறை மறைகளாதி இசைத்தனை இணையையெல்லாம் செம்மை கொள் உணர்வினான்றோர் தெளிகுவர் இரையை இழும் வெம்மை கொள் குணத்தாய் நிற்கு விளம்ப ஒணா விளம்பில் பாவம் பொய் மறை வேடத்தோடும் போதி நீ புறத்தில் என்றாள் அறத்தினைப் புரிவாளிவ்வாரைதலும் மணங்கேயங்குன் திறத்தினிலர்வம் செய்து சென்றவெண் செயல் கேளாது புறத்திடைப்போதிஎன்றி புறைவதோ புகுந்த பான்மை மறைச்சடங்கியின்னை வரைந்திடற்காகுமென்றான் அஞ்சக முதல்வன் சொற்றவாசகம் இறைவி கேளா அம் செவி பொத்தி ஆற்றாது அழுங்கி பதைப்பமி எஞ்சலின் முதியோன் போகான் ஏகுவன் ஞானே என்ன பஞ்சு அடிசேப்பாண்டு ஓர் பாங்கரில் படர்தலுற்றாள் படர்ந்தனள் போதலோடும் பனிபடும் இமயம் வைகும் படந்தை தன்னியற்கை நோக்கி வரம்பிலாருண் மீதூர அடைந்த தொல் பனவக் கோலம் அகன்று மால்விடை மேல் கொண்டு தொடர்ந்து பல்கணங்கள் போற்றத் தோன்றினன் தொலைவிழாதோ தொலைவு அருபகவன் வான்மி தோன்றலும் துளங்கி நாணி மலைமகள் கண்டு பல்கால் வணங்கி அஞ்சலியால் போற்றி அலகிலா உணர்வால் எட்டாவாதி நின்மாயைத் தேரேன் புலனில் ஆச்சிரியே நின்னை இகழ்ந்தவா பொருத்தி என்றாள் நல் தவமடந்தை கேண்மோன் நம்மிழத்து அன்பால் நீ முன் சொட்டனையாவும் ஏண்டே துதித்தன போலக் கொண்டாம் குற்றமுண்டாயினே பொறுப்பது கொடிய நோன்பால் மற்ற இனி வருந்தல் நாளை மனம் செய்ய வருதும் என்றான் சிறந்தனின் வதுவை முற்ற செல்லுதும் என்று தொல்லோன் மறைந்தனன் போதலோடும் மலை மகள் உள்ளம் தண்ணில் மகிழ்ச்சி கொண்டு நித்தனை நினைந்து போற்றி உரைந்தனள் இதனை வேந்தற்கு உரைத்திடச் சிலவர் போனார் அண்ணல் வந்து அருளிச் செய்கை அரசனுக்கு உரைத்தலோடும் உள்நிகள் அயற்சி ஓங்கி ஒல்லைதன் இல்லினோடு நன்னினன் உமையைக் கொண்டு நலம் கொள் நகரத்துய்த்தான் கண்ணுதல் இறைவன் அம் செய்தன கழறல் உற்றே